வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி நூற்றி எழுபதாவது செய்தி சேவை ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி ஆடி மாதம் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் இன்று உலக நட்பு தினம் நற்றினையுடன் நட்பில் இணைந்திருக்கும் நேச இதயங்கள் அனைவருக்கும் நற்றினை சார்பாக இனிய நட்பு தின வாழ்த்துக்கள் தமிழக செய்திகள் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் உடல் குறித்து விசாரிக்க குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இன்று சென்னை வருகிறார் இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மதுரை சிறையில் இருந்து கைதிகள் விடுதலை செய்யப்பட்டன திருப்பரங்குன்றம் தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்த தயார் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் கூட்டுறவு சங்க தேர்தல் முறைகேடுகள் பற்றி விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நான்கு பேரை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது முல்லை பெரியாறு அணையை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள மூவர் குழு நேற்று அந்த அணையை மேற்பார்வையிட்டது சிலை கடத்தல் வழக்கில் சிபிஐ யுடன் இணைந்து செயல்படும் என அமைச்சர் மாபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் வீடுகளில் பிரசவம் பார்ப்பதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் உத்தரப்பிரதேசத்தில் வெள்ள சேத பகுதிகளை அம்மாநில முதல்வர் ஆதித்யநாத் யோகி ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டார் அசாம் மாநிலத்தில் சில்சார் விமான நிலையத்தில் திரிணமுல் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தடுத்து நிறுத்தப்பட்டதை கண்டித்து மேற்கு வங்க மாநிலம் முழுவதும் நேற்றும் இன்றும் கறுப்பு தினமாக அனுசரிக்க உள்ளதாக திரிணமுல் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது கோவா மாநில சுரங்க குத்தகை விவகாரத்தில் தவறால் நூற்றி கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய தணிக்கைத்துறை தெரிவித்துள்ளது டெல்லியில் உள்ள கேரள இல்லத்தில் கத்தியுடன் நுழைந்த நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் கல்குவாரி வெடி விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்குழு அமைக்க ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே உள்ள பால்வா பகுதியைச் சேர்ந்தவர் ஹரீஸ் மனியா பகலில் மருத்துவராக செயல்பட்ட இவர் கடந்த நான்கு வருடங்களாக இரவு நேரங்களில் கார்களை கொள்ளையடித்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அயல்நாட்டுச் செய்திகள் ஆப்கானிஸ்தானில் பள்ளிவாசல் ஒன்றில் நடத்தப்பட்ட இரட்டை தற்கொலை வெடிகுண்டு தாக்குதலில் இருபது பேர் பலியானார்கள் அணு ஆயுத தயாரிப்பு மூலம் நூறு மில்லியன் டாலர் கள்ள வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக வடகொரியா மீது ஐ நா குற்றம் சாட்டியுள்ளது நாசாவின் மீண்டும் விண்வெளிக்கு செல்கிறார் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் நீரவ் மோடியை நாடு கடத்தக்கோரி இங்கிலாந்து அரசிடம் மத்திய அரசு முறைப்படி கோரிக்கை அளித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாத ஒழிப்பு வேட்டையில் ஐம்பத்தி ஓரு தலிபான்கள் கொல்லப்பட்டன தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் காரணமாக செங்கடல் வழியாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை தொடங்கியுள்ளது சவுதி அரேபியா பாகிஸ்தான் பிரதமராக திரு இம்ரான்கான் பதவியேற்க உள்ள நிலையில் ஹெலிகாப்டர் வாடகை ஊழல் தொடர்பாக அவர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு அந்நாட்டு நீதிமன்றம் அவருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது வணிகச் செய்திகள் சர்வதேச அளவில் செய்தித்துறை செயல்பாடுகளை மேம்படுத்த கூடுதலாக நாற்பத்தி லட்சம் டாலரை பேஸ்புக் நிறுவனம் முதலீடு செய்ய உள்ளது மூலப்பொருட்கள் விலையுயர்வு மற்றும் ஜிஎஸ்டியால் பட்டாசு விலை பதினைந்து சதவீதம் உயரும் எனவும் இதனால் விற்பனை பாதிக்கும் எனவும் பட்டாசு வியாபாரிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் சேலம் கோட்டத்தில் பார்சல் புக்கிங் மூலம் நான்கு மாதத்தில் ரயில்வேக்கு 7 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது சாலைகள் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீடுகள் ரயில்வே விமான நிலையங்கள் துறைமுகங்கள் போன்ற கட்டுமான திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு மேற்கொண்டாா் திட்டங்களை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் முருகப்பா குழுமத்தைச் சேர்ந்த கார்பிரண்டம் யூனிவர்சல் நிறுவனத்தின் வருவாய் முதல் காலாண்டில் இருபத்தி அதிகரித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் எஜ்பாஸ்டனில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி முப்பத்தி ஒன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இது இங்கிலாந்து விளையாடிய ஆயிரமாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் சேபாக் சூப்பர் கில்லிஸை தோற்கடித்து திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி அடுத்த சுற்றுக்கு நுழைந்தது உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டிகளில் அயர்லாந்து அணி இந்தியாவை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றது சர்வதேச டேபிள் டென்னிஸ் தரவரிசையில் இந்திய வீரர் ஷரத் கமல் முப்பத்தி இடத்துக்கு முன்னேறியுள்ளார் திரைச்செய்திகள் இளையராஜாவின் இசைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவரது இசையை மருத்துவத்துக்கு பயன்படுத்தும் முயற்சியை சிங்கப்பூரில் உள்ள பிரபல மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனை மேற்கொண்டு வருகிறது சீமராஜா டீசர் வெளியீட்டுக்காக கோலமாவு கோகிலா விளம்பர பாடல் வெளியீட்டை தள்ளி வைத்திருக்கிறார் இசையமைப்பாளர் அனிருத் பல்லாண்டு எங்களுடன் வாழ்க கருணாநிதி என்ற தலைப்பில் ஜனசேனா கட்சி தலைவரும் நடிகருமான பவன் கல்யாண் உருக்கமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் சூர்யா நடிக்கும் என்ஜி படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதால் திட்டமிட்டபடி தீபாவளிக்கு இப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் நண்டினியின் இன்றைய செய்தி செய்திகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவின் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செய்வி முடிக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நன்றிணை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்